பாடம் இருவது நல்லதை கூறுதல் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்ல உபதேசம் மற்றும் அறிவு ஞானம் கொண்டும் உன் இறைவனுடைய வழியின் பக்கம் நபியே நீர் அழைப்பீராக பதினாறாவது அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லது செய்வதிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் அத்தியாயம் இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் நன்மையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கட்டும் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நான்காவது வசனம்